சங்க <laughs> <laughs> <laughs> மோலீன் முத वसी ग का का का का काम विकार शुष्क नीरे क्षीणे वित्ते करीवा तत्क संसार வைராக்கியத்தை நன்றாக உறுதிப்படுத்தி தத்துவ சிந்தனை பண்ணுவதற்கு குரு சங்கம் அவசியம் என்பதை ஒன்பதாவது ஸ்லோகத்திலே சொன்னார் குரு சங்கத்தினால் நமக்கு வைராக்கியமும் விவேகமும் திருடமாகிறது மனசு சமமான தன்மை உடையதாகிறது மனசு சமமான தன்மையுடைய தன்மையோடு இருப்பதுதான் ஜீவன் முக்தி அதனால் நமக்கு ஜீவன் முக்தி உண்டாகிறது என்கிற விஷயத்தை சொன்னவர் அவ்வளவு சீக்கிரம் போயிடுமான்ன தத்துவ ஜாத்தே சதி சம்சார கஹா தத்துவம் தெரிந்து விடுமே ஆனால் சம்சாரம் என்று ஒன்று இருக்குமா என்ன தத்துவம் தெரியாதவரைதான் சம்சாரத்துக்கு உயிரே தவிர தத்துவம் தெரிந்த மாத்திரத்தில் சம்சாரத்திற்கு இருப்பில்லாமல் போகிறது கயிறு என்று தெரிந்தவுடன் பாம்பு எப்படி நீங்குகிறதோ அது போல அதற்காக சொல்லுகிறார் உடல் தளர்ச்சி அடைந்த பிறகு செயல்படுமா காமம் விகாரமாக நீர் வற்றி விட்டால் குளத்திற்கு மதிப்புண்டா அதே போன்று அதற்கு வேலை செய்யாது அர்த்தம் அந்த அர்த்தத்திலே வித்தே சொல்றத சொல்ொள்னைவிட மதிக்க மாட்டாள் உண்மை என்றால் மாதாந்தி பிதா கு அப்படின்னு சொல்லி ஸ்லோகம் சொல்வது மாதா மாதா நிந்ததி பிதா குப்பியத்தி காந்தாச்ச ஆலிங்கத்தே என்னன்னா பணம் இல்லாததுனால அதனால் உதுக்காக சொல்கிறேன் எதுக்காக அர்த்தம் பண்ணிக்காங்க உலகம் அப்படி உள்ளதை சொல்லித்தான் ஆகணும் உள்ளதை சொன்னால் கசக்கத்தான் செய்யும் உண்மையை சொன்னால் கசக்கத்தான் செய்யும் உள்ளதை சொல்கிறார் அவர் ஆகையனால பணம் இல்லைன்னு சொன்னால் பரிவாரகா கஹா சுற்றம் ஏது பணம் இருக்கிற வரைக்கும் தான் சுற்றம் இதான் ஒரு பறவை வந்து வாயில் ஏதோ கொத்தின்னு போச்சான் நிறைய பறவைகள் பின்னாடி துரத்தின் போச்சான் பார்த்துது இது இருக்கிறதுனால தானே சொல்லி உபத்ரம் சொல்லி அது போட்டுது எல்லாம் போயிடுது அது அது எதுக்குன்னா ஏதாவது இருந்தால் தான் மதிக்கும் இல்லை பொருள் இருக்கிற வரைக்கும் தான் சொந்த பந்தங்கள்லாம் பொருள் இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க என்ன நம்மளை கேட்டுடுவானோ ஏதாவதுன்னு பயந்து பயந்துவிடுவாங்க பார்க்குறவங்களுக்குலாம் என்னென்னா நம்மக்கிட்ட ஏதாவது கேட்டுவிட்டால் மாட்டேன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி ஆயிடும் கஷ்டமாக இருக்கும் நமக்கு அதனால் என்னென்னா பார்க்காமல் இருக்கிறது நல்லது பார்த்துருக்கு வம்பு பார்க்க மாட்டாங்க க்ஷீணே வித்தே பரிவாரக பொருள் இல்லை என்றால் பரிவாரங்கள் எங்கே பரிவாரம்னா சுற்றம் குற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அர்த்தம் பொருள் இருந்தாத்தான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு நாங்கள் அருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை உண்மையிலேயே அருள் இருந்தாதான் பொருளும் வரும் அது வேற விஷயம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அல்ல க்ஷீணே வித்தே பரிவாரஹா கஹா அது போலதான் தத்துவே ஞாத்தே சதி சம்சாரஹா ககா சம்சாரம் பிறப்பு இறப்பு சுழல் என்பது எங்கே இருக்கப் போகிறது உண்மை தெரியுமானால் இது எங்கே இருக்க போகிறது இருக்காது ஆகையினால் நீ என்ன பண்ணணும் கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ மனசினாலேயும் வாக்கினாலேயும் காயத்தினாலையும் அந்த கோவிந்தனையே ஸ்துத்தி பண்ணு அப்போது உனக்கு அவன் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பான் நிம்மதியை கொடுப்பான் வேற யாரும் கொடுக்க மாட்டார்கள் ஆகா அவனை தெரிந்து கொண்டால் தான் தத்துவம் தெரியும் ஆகவே தத்துவே ஜாத்தே சதி சம்சாரா கஹா பவதி சம்சாரா கஹா நினைத்தான் சம்சாரம் என்று ஒன்று இருக்குமா என்ன ஆக்ஷே பார்த்தா எல்லாமே ஆக்ஷேபார்த்தம் கஹாங்கிறது பிரச்சனார்த்தம் இல்லை கேள்வி இல்லை ஆக்ஷம் இருக்குமா என்ன இருக்காது அப்படின்னு சரி கொஞ்சம் நான் எங்காக இருக்கேன் சொல்லலாம் எல்லோரும் இப்போ தான் எனக்கு சின்ன வயசு இந்த வயசில் நான் கொஞ்சமாவது உலகத்தையெல்லாம் அனுபவிக்க வேண்டாமா சொல்லலாம் அப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க அனுபவிக்க வேண்டாமா அனுபவிக்க வேண்டிய காலத்தில் அனுபவிச்சால் தானே நல்லது அப்படி இருக்கிற போது அது மாத்திரம் இல்லை எனக்கு நிறைய பணம் இருக்குது எனக்கு நிறைய ஆழ்கள் இருக்காங்க நானும் வந்து எங்காவும் இருக்கேன் இப்போ இதுதானே இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நாள் கழித்து வரேனேன் சாஸ்திரம் படிக்கிறது வேதாந்தம் படிக்கிறது அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிற்காதுங்கிறார் அதனால் நீ அப்புறம் கவலைப்படுறதுக்கு இப்போவே பெருசாக ப்ரிப்பேர்டாக இருக்கான் நிறைய பேருக்கு வந்து போனதுக்கப்புறம் ஐயோ போய்ட்டே போய்ட்டேன் தானே இருக்கு போகுங்கிறது முன்னாடியே தெரிஞ்சால் போகும்போது கவலை வராது இல்லையா இதெல்லாம் இருக்கக்கூடியதில் இது போகக்கூடியது தாங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா போகும்போது மனசு அஃபெக்ட் ஆகுமோ ஆகாது ஆனால் அது அதை அப்போ பார்த்துக்கலாம் போகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னா போகும்போது தாங்கிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ அபிமானம் விருத்தி பண்ணி வச்சிருப்போம் அதில் போகாது லேஸில் போகாது அதுக்காக அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார் நிறைய பேருக்கு பணம் இருக்குதுன்னு ரொம்ப கர்வம் இருக்குது நம்ம ரொம்ப எங்காக இருக்கோம்னு கர்வம் இருக்குது அப்புறம் வந்து நமக்கு நிறைய ஆள் இருக்குது ஆழ்பலம் இருக்குது எனக்கு எனக்கு பணபலம் இருக்குது இளமை இருக்குதுன்னு நினைக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன ஒன்று கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு அடுத்த ஸ்லோகத்தில் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே மா குரு ஜன யௌவன கர்வம் மாதமவிஷ விதி சில बुद्ध्वा புத்வாக்கு பதிலாக ஹித்வான்னு போட்டிருக்கும் ௌவா காலசயமிஷ விதி ங்க ரீடிங் பெங்க ரீடிங் காட்டோம் புங்க ரீடிங் பெட்டர் தன ஜன யவன மா தன கர்வம் பணம் வர வர என்ன ஆயிடும் கேட்டால் நம்மையும் அறியாமல் கர்வம் வந்துடும் மற்றவங்களெல்லாம் இன்பீரியராக பார்ப்போம் அந்த சபாவம் வர ஆரம்பிக்கும் ஆகையினால அரகன்ஸ் சொல்றோம் அதெல்லாம் வரும் பிரைடு அரகன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் பணத்தினால கர்வம் அப்புறம் ஜனகர்வம் நான் வரலை சுண்டு வரலை அசைச்சா போகிறோம் ஊரே ஓடும் வரும் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க அதுதான் ஜன நிறைய பீப்புள் எனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் அது ஜன அப்புறம் எவ்வளவு கர்வம் நான் எல்லாரையும் தூக்கி விளாசிடுவேன் நான் ஒரு ஆளே போகிறோம் பேர் வேண்டாம் நான் ஊராள் போகிறோம் அதெல்லாம் பாடாக படுத்தி வச்சுடுவேன் ஏன்னா சரீரத்தில் ரத்த பலம் இருக்கு எவ்வன கர்வம் ஆக இளமை திமிர் நான் வாலிபமாக இருக்கிறேங்கிற அந்த திமிர் கர்வம் அது இதெல்லாம் வந்து மா குருங்கிறார் ரொம்ப பணிவாயிரு நிறைய பணியும் ப என்ன செல்வத்துள் செல்வம் பெரு செல் பெருஞ்செல்வம் இல்லை அது இல்லை எல்லும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து எல்லாருக்கும் பணிவுங்கிறது நல்ல குணம் அதுலேயும் பணக்காரனுக்கு பணிவு இருக்கே ரொம்ப நல்லதுங்க எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் எல்லாருக்குமே இந்த பணிவுங்கிற குணம் ரொம்ப நல்லது ஆனா அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து செல்வர்க்கு செல்வமாக இருப்பது என்னன்னா பணிவுன்னர் செல்வரிடத்திலே உண்மையான செல்வமாக இருப்பது பணிவு செல்வர்க்கே செல்வம் பணிவு ஆகையினால இந்த தனம் ஜனம் எவ்வனம் ஏதோ பகவானுடைய அனுகிரகத்தினால் நமக்கு கிடைச்சிருக்கு இது மூணும் சேர்ந்து ஒரு ஆள்கிட்ட அமையிறது கஷ்டம் அப்படியே இருந்தாலும் சில பேருக்கு பணம் இருந்தால் ஆள் இருக்காது ஆள் இருந்தால் பணம் இருக்காது ரெண்டும் இருந்தால் எங்க இருக்க மாட்டான் இந்த மூணும் சேர்ந்து அமையிறதுங்கிறது ரொம்ப ரேர் அப்படிலாம் இருந்ததுன்னு சொன்னா மூணு சேர்ந்திருந்தாலும் தனித்தனியா இருந்தாலும் கர்வம் வரும் மூணு சேர்ந்திருந்தாலும் கர்வம் வரும் ஆகினால குரு பண்ணாதே கோவிந்தம் வேற என்ன பண்றது அப்படின்னு கேட்பான் தனகர்வம் ஜனகர்வம் எவ்வன கர்வம் பண்ண கூடாது வேற என்ன பண்றதுன்னா கோவிந்தம் பஜ அவன்தான் உனக்கு இதை கொடுத்துருக்கான் அந்த பகவான் தான் உனக்கு பணத்தை கொடுத்துருக்கான் அந்த பகவான் தான் உனக்கு எவ்வளத்தையும் கொடுத்துருக்கான் அந்த பகவான் தான் உனக்கு ஆழ்களையும் கொடுத்திருக்கான் ஆகையினால அவனை மதிப்பு உண்டு மதிப்பு உண்டு காலம் உண்டு அதை நீ புரிஞ்சுக்கடவுளை புகழ்ந்தாலும் புகழாவிட்டாலும் இதுக்கெல்லாம் ஒரு காலம் உண்டு தன ஜன எவ்வன கர்வம் மா செய்யாதே உடையவனாக இருக்காதே கர்வத்தை உடையவனாக இருக்காது காலஹா நிமேஷா காலஹான் காலமானது யம தர்மராஜனுக்கும் காலம்னு பேரு ஆனா காலஹா ஒன்னு அது உன்னை விட்டு போயிடும் இல்லாட்டி நீ அதை விட்டு போகணும் ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்க போகுது அது சந்தேகமே கிடையாது ஒன்னு பொருளை விட்டு நாம பொருளை பொருளை விட்டு நாம் நீங்கணும் இல்லாட்டி பொருள் நம்ம விட்டு போய் நடக்கிறதுல அடிக்கடி ரொம்ப அபிமானமாக இந்த அது இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பாருங்கள் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியுது அனுபவம் எல்லாம் ஒரு ஊரில் போய் ரொம்ப அட்டாச்சாக அபிமானமாக இருக்கும் தட்டாந்து போட்டுருவான் நிமேஷா காலகா சர்வம் நேரத்தில் அவங்களுக்கு நல்ல அனுபவம் வரும் அதனால் அவங்க வந்து உண்மையில கொஞ்சம் அறிஞ்சு அறியாமல் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே இருக்கணும் சில எந்த நேரம் மாறப்போறோமோ தெரியாது இல்லை காலகா சர்வம் நிமேஷாத்து ஒரு கஷண கண் கண்ணை மூடி இமைப்பதற்குள் கண்ணை திறந்து மூடுவதற்குள் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் அதான் ஒரு தடவை கைலாசத்துல ஒரு பெரிய சத்தம் கேட்டுதான் அதுக்கு சொல்லுவாங்க இதெல்லாம் புராண கதை கைலாசத்துல ஒரு பெரிய சத்தம் கேட்டுதான் நந்தி பகவான் கேட்டாராம் பரமேஸ்வரனை பார்த்து என்ன பகவானே பெரிய சத்தம் அப்படின்னா அப்படின்னா உடனே என்ன ராவணன் ஒருத்தர் பிறந்திருக்கான் அப்படின்னாரு ராவணன் பிறந்திருக்கிறான் அப்படின்னாரு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு திடீர்னு பழைய விடியும் பெரிய சத்தம் கேட்டுதான் என்னென்ன ராவணன் இறந்து போய்விட்டான் எவ்வளோ முடிஞ்சு போச்சு நம்ம கணவர் இருக்குல்ல நம்ம கணவர்னா தொண்ணூறு செகண்ட் தானா எவ்வளோ பெரிய கனவாக இருந்தாலும் அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுகிறது விஞ்ஞான ஆராய்ச்சி சொல்லுகிறது அது எப்படி பார்த்தாங்களோ நமக்கு தெரியாது இப்போ செகண்ட் தான் சொன்னேன் அது நீங்களே யோசிச்சு பண்ணணும் நம்ம கனவுக்குள்ளே எங்கெல்லாம் போய்ட்டு வந்துவிடுறோம் அதே மாதிரி தான் கண கனவுலேருந்து உடனே அவுட்டு எல்லாம் போச்சு கனவுல நீங்கள் பெரிய திடீர்னு உங்களுக்கு எல்லாம் வந்து மாடை மாளிகை கூட கோபுரம் பதவி திரும்பவும் இப்போ நிறைய பேருக்கு அப்படி யாருக்கெல்லாம் போஸ்ட் போயிட்டு அவங்களுக்கெல்லாம் கனவு கண்டுருக்காங்க இன்னும் அடுத்தது நம்ம தான் அப்படியே அதில் ஓடிடும் வண்டி அவன் வந்து இப்படியே தான் போயிட்டுருக்கு அப்புறம் முடிச்ச உடனே என்னென்ன அவுட்டு உலகம் மாறி போயிடுது சர்வம் ஹரதி எல்லாம் ஒரு க்ஷணம் இவ்வளவு பெரிய பறந்து இருக்கிற கால தத்துவத்தில் நம்முடைய வாழ்க்கை காலம் எவ்வளவு சொல்லுங்க அப்போ எத்தனையோ மில்லியன் ட்ரில்லியன் இயர்ஸ் எல்லாம் இருக்கு இந்த உலகம் நம்முடைய லைஃப் டைம் எவ்வளவு யோசிச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் அது கூட நமக்கு எவ்வளோ திம் இருக்கு எவ்வளவு ஆட்டம் எவ்வளவு பாட்டம் தெரிகிறதுல அதுதான் சொல்கிறார் சர்வம் காலகா காலகா சர்வம் நிமேஷா கண் மூடி இமைப்பதற்குள்ள எல்லாம் அவுட்டு எப்போ என்ன ஆகும் சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கை வந்து நிலையில்லாதுங்கிறது நாள்தோறும் பேப்பரை பார்க்குறவோ தெரியும் குத்தி கொலை படுகொலை குண்டு போட்டார்கள் நம்ம தப்பிச்சுருக்கோம் அவ்வளவுதான் வாழ்க்கையில் நாம் எல்லாரும் தப்பிச்சுன் இருக்கோம் மரணத்தை நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதை காட்டிலும் மரணத்தை ஒத்தி போட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவதுதான் ரொம்ப பொருத்தம் எப்போ போவோம் தெரியாது அது ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம் போவோம் தெரிஞ்சால் என்னெல்லாம் ஆகுமோ தெரியாது ஆகையினால எல்லாம் போயின்னு இருக்கு எப்போ என்ன முடியும் தெரியாது ஆனால் என்னென்ன அதை ஜீரணிக்க முடியல உண்மையை ஜீரணிக்கவே முடியாது கஷ்டமாக ஏன்னா நம்ம எவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஏகப்பட்ட பிளானிங்கெல்லாம் இருக்குது அந்த பிளானிங்கெல்லாம் நிறைவேற்றாமல் போயிடலாமா நமக்கு எவ்வளோ திட்டங்கள்லாம் வச்சுருக்கோம் அதனால் சொல்கிறது காலகா சர்வம் நிமேஷா தான் ஆக என்னால் தான் என்னென்னா சம்சாரமே நிசாரம் கொஞ்சம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஒரு ஸ்லோகம் சம்சாரம் இதெல்லாம் எங்களுக்காக சொன்ன ஸ்லோகம் ஆனால் நான் உங்கள் முன்னாடி சொல்கிறேன் அவ்வளோதான் சம்சாரமேவ நிசாரம் திருஷ்டுவா சாரதி திருக்ஷவஹா சம்சாரமேவ நிஸ்சாரம் என்ன இருக்குன்னா ஒன்றும் ஒரு சாரமும் இல்லை ஒரு சுவையும் இல்லை லைஃப்பில் சம்சாரம்னு சொன்னால் இந்த லைஃப்பில் உலக வாழ்க்கையில் என்னதான் சாரம்னா ஒன்றும் ஒரே துன்பத்தை என்ன இருக்குது அதில் ஒரு சாரமும் இல்லைன்னு சொல்லி சம்சாரமேவ நிசாரம் திருஷ்டி திருக்ஷவஹா சாரத்தை நன்கு காண்பவர்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அதன் சாரம் என்ன என்று அறிந்து கொள்ளுகிறவர்கள் சாரதி திருக்ஷவா சம்சாரம் நிசாரமேவ திருஷ்டுவா அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் ஸ்லோகம் இப்படி இருக்கு சம்சாரமே நிசாரம் சாரம் திருஷ்டுவாதி திருக்ஷவஹா அப்புறம் என்னென்ன பிரவிரஜந்தி அகிருத்தோத்வாக இங்கே தான் கொஞ்சம் அகிருத்த சந்தி சண் பிரவிரஜந்தி திருமணம் செய்து கொள்ளாமல் சந்நியாசிகளாகப் போகிறார்கள் பிரவிரஜந்தி அகிருத்தோத்வாக எதுனால பரம் வைராக்கியம் அசுதாக பற்றற்ற தன்மையை உடைய காரணத்தால் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் துறவிகளாகப் போகிறார்கள் இது பொதுவாக எல்லாருக்கும் சொல்றதில்லை பஜகோவிந்தன் கிளாஸ் ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்ல மாட்டோம் இதெல்லாம் இவங்களுக்கு சொல்ல வேண்டியது அதனால இந்த ஸ்லோகம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்படிலாம் ஸ்லோகம் இருக்கு தெரியாமல் போய்ட்டு அப்படின்னா நாங்கள் மாத்திரம் படிச்சுட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஸ்லோகம் பிடிக்குன்னு உங்களுக்கே தெரிய தெரியாது உத்வாகன்னா திருமணம் திருமணத்தை சார்ந்தவர்களாய் பிரவிரஜந்தி பிரவிரஜந்தின் இருக்க இடம் இல்லாமல் அலைகிறார்கள் அப்படின்னு சன்னியாசிகளாக போறார்கள் வேண்டுமென்று அழைகிறார்கள் விரும்பி அலைகிறார்கள் என்ன வழி இல்லாமல் கதி இல்லாமல் அழைகிறது இல்லை விரும்பி இருக்கும் சுட சுடத்தான் இருக்கும் அதனால சொல்றாரு சர்வம் நிமேஷா என்ன பண்றதுன்னு மாயா மயமிதம் அகிலம் புத்வா மாயா மயமிதம் அகிலம் புத்வா சினிமாவிலாம் அவனுக்கு ஏதாவது வெறுத்து போய்தான் மாயம்பான் அது வரைக்கும் புத்தி வராது வந்து கடைசியில வந்து உலகே மாயம்பான் வாழ்வே மாயம்பான் ஏன்னா அவனுக்கு எல்லாம் அவன் நினைச்சதுதான் நடந்திருக்காது அவன் நினைக்கிறது நடக்காததுனால அவன் இப்படி பார்க்கலாம் பாடுவான் இங்க சொல்றது மாயா மயமிதம் அகிலம் புத்த கூட அவனுக்கு அது பழமினி சரியாகனு கூந்துருவான் எப்படி திரும்பவும் தகராறு வரும் நினைக்கப்படாதோ இதே மாதிரி வந்தா என்ன பண்றதுன்னு அப்ப அவனுக்கு சரியாகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கல ஏதோ அவன் நினைச்சது காரியம் நடக்கல நடக்காததுனால வரி பூந்து எடுத்து மாயம்னு பாடுறான் அப்போ வந்து திடீர்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பழைய பண்ணி அதில் சரியா போயிடுத்துன்னு சொன்ன பூந்துடுவார் ஐயா விட அப்புறம் கொஞ்சமாக கழிச்சு அடி கிடைக்கும் பழைய வருவார் அப்போ அதே பாட்டுதான் அப்புறம் பழைய சரியான பழைய பூந்துடுவார் நம்ம வெயிட்ட ரெடியூஸ் பண்ணி கூட்டுற மாதிரி மா மாயா மயம் இதம் அகிலம் புத்வா இதம் அகிலம் இதம் அகிலம் இந்த ஜெகத் அனைத்தையும் மாயாமயம் இது புத்வா எல்லாம் மாயாமயம் எல்லன் ஒரே மாயை மாய என்ன அர்த்தம் விசாரிச்சு பார்த்தா ஒன்னுத்துக்கும் பெறாதுன்னு அர்த்தம் யோசிச்சு பார்த்தா இது ஒன்னும் அனிர்வச்சனீயமானது துக்ககரமானது துன்பத்தையே இன்பமாக காட்டுவது இல்லாததை இருப்பதாக காட்டுவது இல்லாததை இருப்பதாக காட்டுவது என்ன இன்பமே இல்லை இந்த உலகத்தில் இன்பம் இருக்கா இல்லை ஆனா இன்பம் இருக்கிற மாதிரி காட்டுறது எது மாதிரி மாயா மயமிதம் அகிலம் புத்வா புத்வான் என்று தெரிந்து கொண்டு என்று அறிந்து கொண்டு பிரம்ம பதம் விதித்வா பிரவிஷ பிரம்மபதத்தை அறிந்து நுழைவாயாக பரம்பொருள் தத்துவத்தை அறிந்து நுழைவாயாக அர்த்தம் அதிலேயே நிலைத்திருப்பிருப்பாயாக ஆகினால இளமை மக்கள் எவ்வளம் இந்த பணம் இவற்றினால் உண்டாகும் கர்வத்தை விட்டுவிடு எல்லாம் ஒரு நொடிப்பொழுதில் போய்விடும் எனவே இவ்வுலகத்தை ஒரு மாயாமயம் என்று தெரிந்து கொண்டு நீ பரம்பொருளையே அறிந்து பரம்பொருளிலேயே நிலைத்திருப்பாயாக கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ ஆகா இந்த ஸ்லோகம்னா இதெல்லாம் திரும்ப திரும்ப சம்மட்டின்னு சொன்ன இல்லையா திரும்ப அடிக்கிறது அடிச்சது சொன்னதே சொல்லுகிற மாதிரி இருந்தாலும் திரும்ப திரும்ப நம்மை யோசிக்கும்படி செய்கிறது மனிதனுக்கு வந்து இதெல்லாம் வந்து அசாஸ்வதம்னு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் பல ஜென்மம் ஆகுங்கிறது சாஸ்திரம் ஏன்னா நம்ம பேசினாலும் கூட நமக்கு மனசில் இந்தி ஹார்ட் ஆஃப் ஹார்ட்டு என்னெல்லாமா பிளான் இருக்கு ஆனால் வந்து இவன் என்ன பண்ணலான்னா எல்லாம் ஒன்றும் கிடையாது மாயா தான் மாயாதான் என்ன இருக்குது ஒன்றும் சாரம் கிடையாது ஏதோ தர்மத்துக்காக எல்லாம் விவகாரம் பண்ணுறோம் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது எல்லாம் மாயா மயம் அதனால் சீக்கிரம் ஆசையை விடுங்கிறார் நாலு போயிண்டே இருக்கப்பா இன்னும் ஆயுசு ரொம்ப நாளைக்கு இருக்க போறது இல்லை ஆயுஸ் ஆசையை விடுங்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே रजनी ரஜனோ ரெண்டுதான் யும சயிர்வசந்த கால கிரீதியு திமுத்தியஷ வாயோவிந்தம் பந்தவிந்தம் பூமே இல்லை இதில் ஒன்றும் கனெக்ஷன் ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஸ்லோகங்கள்ல எல்லாம் பட் நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் அதாவது நேரம் நாள் இருக்கு நாள் இருக்குன்னே நம்ம நினைக்கக்கூடாது யோசிச்சு பார்த்தோம்னா இத்தனை வருஷம் நமக்கு கடந்தாச்சு இந்த இத்தனை காலங்களை நாம் சரியா பயன்படுத்தி இருக்கோமாங்கிற சந்தேகம் இன்னும் வர காலத்தையாவது நாம் சரியாக பயன்படுத்தலைன்னா முட்டாளாகிடுவோம் ஆகையினால மனசில் பதிகிற மாதிரி சொல்லுகிறார் இருட்டுதான் ரஜினி ரஜினிகாந்த இரவின் தலைவன் சந்திரன் சந்திரனுக்கு பேரு ரஜினிகாந்த ரஜினி கிடையாது கிடையாது ரஜினிங்கிறதும் யாமினிங்கிறதும் ஒரே அர்த்தம் தான் தினம் சொன்ன சொன்ன இரவு ரெண்டையும் சேர்த்தா தினயாமின்யம் தினயாமின்ய அது என்னாகிறதுனா சாயம் பிராத்தா தினயாமின்ய பகலும் இரவும் காலையும் மாலையும் பிராத்தாண்ணா காலை சாயம்னா மாலை வசந்திர வசந்திர சிசிர ருத்துங்கிறது இந்த கடைசி மாசி பங்குனிக்கு பேர் சிசிர ருத்து வசந்த ரித்துங்கிறது சித்திர வைகாசிக்கு வசந்த ருத்து அது கடைசி சொல்ல என்னுடைய வசந்த அப்போ நீங்கள் எல்லா ரித்தும் கனவு பண்ணிக்கணும் வசந்த ருத்து வசந்த ருத்து என்ன வந்து கிரீஷ்மத்து வசந்த ருத்து கிரீஷ்மத்து வருஷ ருத்து ஷரத் ருத்து ஹேமந்த ருத்து சிசிரி ஆறு ருத்துக்கள் சீசன் சமஸ்கிருக்கு வசந்த ருத்து கிரீஷ்மத்து வருஷ ருத்து ஷரத் ருத்து ஹேமந்த ருத்து சிசிரித்தரவை வசந்த ருத்து ஆனியாடி கிரீஷ்மத்து ஆவணி புரட்டாசி வருஷ ருத்து ஐப்பசி கார்த்திகரத் ருத்து மார்கழி தை மாசி பங்குனி சிசிரும் கடைசியும் போட்டுட்டார் சிசிர வசந்தவு புனராயாத ஒரு எக்ஸ்பிரஷன் அதாவது வருஷங்களும் போய்கொண்டிருக்குன்னு அர்த்தம் அவர் ருத்துவை சொன்னாலும் வருஷ வருஷ சிசிர ருத்து முடிஞ்சது முடிய போறது பழைய அப்படியே வசந்த ருத்து வரப்போகிறது எத்தனை வசந்த வந்தாச்சு எத்தனை சிசுர் ருத்து வந்தாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் நெருடைய வருடங்கள் கழிந்து விட்டனன்னு அர்த்தம் எத்தனையோ வருடங்கள் கழிந்து விட்டன இப்ப தான் தீபாவளி வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள அடுத்த தீபாவளி வந்து விடுத்த அப்படிதான் வந்துட்டே இருக்கும் அது சிவராத்திரி இப்போ தான் வந்து அதுக்குள்ள அடுத்த சிவராத்திரி வந்து இப்படியே போயிட்டே இருக்கு எல்லாம் இப்போ தான் பார்த்த மாதிரி இருக்கு எல்லாம் அதுக்குள்ள வந்து விடுத்த அப்படின்னு நினைக்கிறோம் அதுதான் நம்ம ரொம்ப பிஸியா இருக்கும்னு அர்த்தம் இல்லாட்டி எப்போ வரப்போறது எப்போ வர போகிறது ஏங்கின்னு இருக்கும் நம்ம ரொம்ப வேலையில் இருக்கிறதுனால நமக்கு நேரம் போகிறது தெரியல அதனால சிசிர வசந்த புனாத்த மறுபடியும் வந்துவிட்டது வசந்த ரித்துவும் மறுபடியும் மறுபடியும் வந்து செல்லுகிறது காலஹதி காலமானது விளையாடி கொண்டிருக்கிறது கிரீடத்தினா விளையாடுது கால கிரீடதி காலஹா கிரீடதி காலமானதோ விளையாடிக்கொண்டே இருக்கிறது ஆயு கச்சதி தினந்தோறும் ஒவ்வொரு க்ஷணம் ஆயுசு குறைஞ்சிக்கிட்டே போயின்னு ஆயுசு குறைஞ்சிக்கிட்டே போறதா கூட்டிகிட்டு போறதா வயசு கூடுறதே தவிர ஆயுசு குறைஞ்சின்னு தானே இருக்கு ஆயுசு கூடுறதா குறையறதா நீங்கள் என்னதான் ஆயுஷ்ய ஹோமம் திரும்ப திரும்ப பண்ணாலும் மிருத்யஞ்சய ஹோமமே பண்ணினாலும் கூட அதுக்கு ஒரு அளவு இருக்கு இல்லையா சதஞ்சி வேம வேதமே நூறு வயசு தான் சொல்ற அதுக்கு மேலே சரத சவீர் சவீராக அதுக்கு மேலே வேதம் வந்து நம் வேதம் வந்து நம்முடைய லைஃபுடைய லிமிடேஷனை தெரிஞ்சுன்னா சரி இருக்கு இன்னும் நூறாண்டுகள் வாழ்வது எப்படி நான் புஸ்தகமெல்லாம் போட்டிருக்கு நிறைய ஆனால் நூறாண்டுகள் இருக்கு நூறாண்டு வேதோக்தம் தீர்க்கமாயுகும்பாங்க வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்காயு ஆனால் அதுவும் போய்கொண்டே இருக்கு பகவானால் கொடுக்கப்பட்ட ஆயுஷ் காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவோமாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறது நிறைய பேர் அதை பார்க்குறதே இல்லை அவன் எங்கே பாப்பா சினிமாவுக்கும் ஜாக்சனுக்கும் அங்கே இங்கே சுற்றி இருப்பான் கடைசியில் புத்தி வரும்போது ஒன்றும் வேலை செய்யாது அதனால ஆயு கச்சதி கச்சதி போயிட்டே இருக்குது ஆயுஷ் நமக்கு இத்தனை வருஷமாக உலகத்தை பார்த்துட்டோமே தினமும் பேப்பரை பார்க்குறோமே இப்படி இருந்து நமக்கு ஆசை போகக்கூடாதா போக மாட்டேங்கிறது ததப்பின முஞ்சத்தி ஆசா வாயு ஆசா வாயு வாயுனா என்ன காற்று நம்மை அலைக்கழிக்கிறது அர்த்தம் அப்படியிருந்தும் ஆசையான காற்று நம்மை விடவு விடுவதில்லை மூச்சு போனாலும் போகும்போது இந்த ஆசை போக மாட்டேங்க அப்படிங்கிறார் ஆமா சூக்ம சரீரத்தானே உட்கார்ந்துருக்கு மூச்சு போனாலும் ஸ்தூல சரீரம் போயிடும் சூட்ச்ம சரீரத்தில் ஆசை உட்கார்ந்துருக்கேன் அது இன்னொரு சரீரத்தை எடுக்கத்தானே எடுக்கும் ஆகையினால தடப்பின முஞ்சத்தி ஆஷா வாயு ஆகினால் என்ன சொல்கிறார் கோவிந்தனை பாடினியான கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு மனசுக்கு பக்குவம் வரும் ஆசை போகும் நல்ல லட்சியம் எப்போ பார்த்தாலும் பணம் இல்லை வீடு வாசல் இதையே இருக்காது ஆகையினால் தந்தை தாய் தமர் இவையெல்லாம் சந்தையில் கூட்டம் இதிலோ சந்தேகம் யாருக்காவது சந்தேகம் இருக்கான்னு பார்த்துங்கன்ட்டார் தந்தை தாய் தமர் தாரம் இவையெல்லாம் சந்தையில் கூட்டம் எல்லாம் சந்தை கூட்டம் மாதிரி சேர்ந்து கோன்னு கத்தரு அப்புறம் என்னன்னா இதிலோ சந்தேகம் இல்லை யாருக்காவது சந்தேகம் வருதா சந்தையில் கூட்டம் சந்தேகம் இருக்காண்ண சந்தேகம் கிடையாது சந்தேகம் இல்லை அதனால என்ன பண்ணும் இப்போவே தப்பிச்சுக்கோங்கோப்பா அக்கா இது வாயத்திறந்து வெளியில் சொல்லுவாங்க பஜகோவிந்த கிளாஸ் உள்ளுக்குள்ள மாத்திரம் இருக்கணும் விவகாரத்தில் வெளியிலே தெரியப்படாது நாங்கள் எங்களுக்கும் பார்த்தா தெரியறதா பாருங்கள் வெளியில் பார்த்தோம் எல்லாத்தையும் என்ன வீட்லாம் சோக்கமாக இருக்காங்களா எப்படி இருக்காங்க எல்லாம் பேசுகிறோம் ஏன்னா இப்படி இப்போதான் பஜகோவிந்தன் சொன்னார் ததப்பின முஞ்சத்தை ஆசாவாக ரொம்ப சீரியஸாக கேட்குறாரு தான் இது விசாரம் பண்ணுற மனசுக்குள்ளே ஆழமாக இருக்குது நமக்கு எதா ப்ராப்ளம் வந்தால் மனசுக்குள்ள பாடும் தானே அந்த பாட்டாக வந்து தான் ராகம் போட்டு வச்சுருக்கோம் ராகம் போட்டுருக்க பார்த்தாலும் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் திரும்பினீங்களா அந்த பக்கம் திரும்பினாலும் பாத்ரூம் பாகவதர் சொல்லிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு போனாலும் சொல்லே இருக்கும் பாடிட்டே இருக்கும் கோவிந்தம் பஜமு இந்த மெட்டு வேற அழகா இருக்கு அதனால மனசில் அப்போது பரியறதா இருந்தால் இப்படி போட்டிருக்கு ஒவ்வொரு க்ணமும் பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அதனால கடவுளை பாடாத நேரம் நாராயணா என்ன என்று சொல்லாத நான் என்ன நாவே அப்படின்லாம் கேட்டிருக்காங்க நம்ம வந்து விடாமல் பகவானை நினைக்கணுங்கிறது அர்த்தம் கடவுளை தான் முக்கியமாக வைக்கணும் வாழ்க்கையிலேன்னு அர்த்தம் கடவுளை முக்கியமாக வச்சு தான் மற்றதெல்லாம் கடவுளை விட்டுவிட்டு மற்றதெல்லாம் எத்தனையோ விஷயத்தில் கடவுளை ஒன்று இல்லாட்டி இதுக்கெல்லாம் சப்போர்ட்டு கடவுள் ஒன்றும் கிடையாது என்னது எத்தனையோ விஷயம் இருக்கு என் லைஃப்பில் அதில் கடவுள் அப்புறம் வந்து எனக்கு இந்த விஷயங்களுக்கெல்லாம் கடவுள் சப்போர்ட்டுன்னு சொல்லக்கூடாது கடவுள்தான் முக்கியம் இது என் கர் கர்மா நான் அனுபவிக்கிறேன் அவ்வளவுதான் கடவுளை நினைச்சா இந்த கர்மாவை என்னால தாங்கிக்க முடியும் அவ்வளவுதான் தாங்கிக்க முடியும் ஒருவேளை போனாலும் ஓகே அதை பத்தி இல்லை எனக்கு கடவுள் தான் முக்கியம் சரி அடுத்ததும் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்ற மாதிரி தான் இருக்கு வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் சொல்லுது பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா பதினோராவது ஸ்லோகத்தோட சங்கராச்சாரியார் சொல்லி முடிச்சுட்டார் அதுக்கப்புறம் அவங்க சிஷியர்கள் ஒரு ஒருத்தரும் சொன்னது அப்படின்னு தான் இருக்கிறது ஆனால் அதெல்லாம் யாரும் என்னங்கிறதெல்லாம் பார்க்கலை நம்ம வாட்டுக்கு நேர ஸ்லோகங்களை மாத்திரம் படிக்கிறோம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் காதே காந்த தனகத சிந்தா காதே காந்த தனகத சிந்தா வாதுல கிம் தவநாஸ்தினியந்தா வாதுல கிம் தவநாஸ்தினியந்தா त्रिஜெகதி சஜ்ஜன संगतिரேகா त्रिஜெகதி சஜ்ஜன संगतिரேகா భవతి భవార్ణవతరణే నౌకా காதே காந்தா ধনගත சிந்தா காதே காந்தா ধনගත சிந்தா வாதுல கிம் தவநாஸ்தினியந்தா வாதுல கிம் தவநாஸ்தினியந்தா ත්‍රි జగති सज्ജന संगति ரேகா ත්‍රි జగති सज्ജന संगति ரேகா භවති භව arnවතරણે নৌকা භවති அப்போ அங்கங்க யாரையோ பார்த்து சொன்ன மாதிரிதான் இருக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம் ஒருத்தனை பார்த்து கேக்குறார் ஏ மனிதனே உன்னை கேக்கிறதுக்கு யாருமே இல்லையா உனக்கு நீன தானா என்ன என்ன சொல்றது உ எதிர்ச்சியாக நடக்கிறிய நீ உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்லையா உன்னை கேட்குறதுக்கு ஒருத்தருமே இல்லையா உன் மனைவி மீது உனக்கு இருக்கும் ஆசைதான் என்ன உன் பணத்தின் மீது உனக்கு இருக்கும் ஆசைதான் என்ன அதனால் கா தே தே காந்தா கா ஏற்கனவே பார்த்தது எட்டாவது ஸ்லோகத்தில் உன் மனைவி யார்னு அங்கே அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல வேறு விதமாக அர்த்தம் பண்ணிக்கிறோம் உன் மனைவி மீது உனக்கு இருக்கும் ஆசைதான் என்ன என்ன தனகத உனக்கு பணத்தை பற்றிய பணத்தை பற்றிய எண்ணம் தான் எப்பொழுது பார்த்தாலும் பணம் பணம் என்று அலைகிறாயே என்ன வாத்துல வாத்துலன்னு சொன்ன காத்துனால காத்து மாதிரி அலைகிறே வாத்துலை வாத்துலைன்னு சொன்ன காற்று போல நீ அலைகிறாயே வாத்துலை தவ நியா கிம் நாஸ்தி உன்னை கட்டுப்படுத்துவதற்கு உன்னை கட்டுப்படுத்துவதற்கு எவனும் இல்லையா என்ன சாதாரணமாக குழந்தையா இருந்தால் அப்பா அம்மா கட்டுப்படுத்துவாங்க நீ இவ பெரியவன் உன்னை கேட்கறதுக்கு ஒருத்தருமே இல்லையா என்ன உரிமையோடு கேட்குறார் இவர் இவர் வந்து அதில் ஆயிரத்தெட்டு குறை சொல்கிறார் மனைவி மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார் இவர் வீட்டில் பணத்து மேலே ரொம்ப அபிமானமாக இருக்கார் ஆனால் அதில் ஆயிரத்தெட்டு க கஷ்டத்தையும் சொல்கிறார் அப்படி சொல்கிற போது இப்படி சொல்லாமல் இருப்பாங்களா என்ன இதையும் இருக்குது அதுவும் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ சொல்லத்தான் சொல்லுவான் தாவால் நியந்தா கிம் நாஸ்திக்கும் ஆட்சேபம் நியந்தான்னு என்ன அர்த்தம் உன்னை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஒரு ஒரு ஒருவனுமே இல்லையா என்ன நான் ஒன்று சொல்லுகிறேன் கேட்டுக்கொள் இதெல்லாம் நிலையில்லாதது பவ அர்ணவ தரணே உனக்கு துன்பம் வரும்போது உன்னை காப்பாற்றுவது பகவான் தான் அர்ணவ தரணே ஏகா நௌகா பவதி திரிஜகதி ஏகா நௌகா பவதி இந்த பவ அர்ணவம்னா என்ன சம்சார சாகரம் கடல் இந்த பிறவி கடலை கடப்பதற்கு மூன்று உலகத்திலும் ஒரே ஒரு படகுதான் இருக்கிறது அப்பா மூன்று உலகத்திலும் ஒரே படகுதான் இருக்கிறது சஜ்ஜன சங்கதி என்கிற ஒரே படகுதான் மூன்று உலகத்திலும் சம்சார சாகரத்தை கடப்பதற்கு படகாக இருக்கிறது நௌகாஷ் என்ன படகு ஆக பவ அர்ணவ தரணே திருஜகதி ஏகா நௌக்கா பவதி சஜ்ஜன சங்கத்தி ஏவ சா சஜன சங்கதி தான் நல்லவர்களோட சேர்க்கை இருக்கே அதுதான்ப்பா நம்மளை துன்பத்திலிருந்து கரையேற்றும் நல்லவர்களோடு சேராமல் இருப்பாயே ஆனால் துன்பத்திலிருந்து கரையேற முடியாது ஒரு ஏதோ ஒரு ஸ்லோகத்தில் படித்தேன் விட வேண்டும்னா துசங்கத்தை விடுவதற்கு என்ன பொருள்னு கேட்டா படிச்சா அவர் எழுதிருக்கார் அவருக்கு என்ன கஷ்டமோ தெரியல மனைவி மக்கள் குடும்பம் இவளை விடுவதுதான் துசங்க நிவர்த்திங்கிறார் எப்படி அவருக்கு என்னோலங்கம்னா எதுனா துசங்கம்னா வீடு வாசல் இல்லாம துசங்கம் அவருக்கு அப்படி இருந்திருக்கு அதனால துசங்கத்துக்கு மீனிங் அப்படி எழுதிட்டார் தெரியுது இதுதான் புருஷ உள்ள நுழையிறதுன்னு அர்த்தம் கெட்ட செயற்கையை விட வேண்டும் கெட்ட சேர்க்கை விடுறதுன்னா வீடு மாசலா விடுறதுக்கு பேர் இப்படி அர்த்தம் பண்ணிவிட்டார் பரவாயில்ல அவருக்கு அனுபவத்துல அவர் சொல்லியிருக்கார் இல்ல அவருக்கு தெரியாது நம்ம தேனி லைஃப் பவார்ணவ தரணே பவார்ணவ தரணே திரிஜகதி மூணு உலகத்துலையும் இப்ப இந்திரனுக்கு மோட்சம் அடையணும்னு வச்சுங்க இந்திரன் மோட்சம் அடையணும்னாலும் அவனுக்கும் அங்க சச்சங்கம் தான் வாங்கணும் குரு கிட்ட போய்தான் ஆகணும் நல்லவங்களோட சேரணும் குருக்கிட்ட போகணும் அப்புறம் வந்து பூலோகத்திலையாக இருக்கட்டும் புவர்லோகத்திலேயா இருக்கட்டும் சுவர்லோகத்திலையாக இருக்கட்டும் எந்த லோகத்துலையும் சஜ்ஜன சங்கதி தான் நமக்கு சம்சார சாகரத்துலேருந்து விடுபட முடியும் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்ல பெரியவங்களோட சேர்ந்திருந்தால் தான் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை தாண்ட முடியும் இல்லாட்டி தாண்ட முடியாது நீ வந்து இவ்வளவு பிரியமாக வீட்டில் இருக்க பணத்தை பற்றி இப்படிலாம் நினைக்கிற ஆனா கவலையாகவும் இருக்குன்னு சொல்றேன் அப்படி இருக்கும்போது உன்னை கேட்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை கவனிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை நான் சொல்றேன் கேளு நான் சொல்றேன் கேளு தயவு செஞ்சு சத் சங்கத்தில் அதுதான் உன்னையும் காப்பாற்றும் எல்லாருக்கும் நல்லது கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ நீ உண்மையாக சத் சங்கத்தில் ஈடுபாடு உள்ளவனா இருந்தா உன் வீடே நல்லா இருக்கும் வீடு நல்லா இருக்கணும்னா என்ன வேணும் சத் சச்சங்கத்தில் இருந்தா வீட்டில் போனோம்னாலும் வீட்டை பத்தியும் புரிஞ்சுக்குவோம் வீட்டில் நல்லா அன்போடு இருப்போம் பற்றோட இருக்க மாட்டோம் வேதாந்தரிசினி சபா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பற்றோட இருக்கக்கூடாது அது வந்து அன்போடு அன்புங்கிறது அறிவு பூர்வமானது நிறைய தரம் சொல்லியிருக்கேன் அறிவு பூர்வமானது பற்றுக்கூடாது அன்பு வரும் அன்புன்னா என்னன்னா என்ன கஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்கும் பற்று வந்து கஷ்டம் வந்தால் ஏற்றுக்காது ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிக்கும் பற்று வந்தால் அன்புன்னா குதிக்காது குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா நேராக ஆஸ்பத்திரி கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் ஓன்னு கத்தப்படாது அழகக்கூடாது குழந்தைக்கு செய்ய வேண்டியதுன்னா செய்யணும் என்ன செய்யணுமோ செய்யணும் ஹஸ்பண்டுக்கு செய்ய வேண்டியது செய்யணும் ரொம்ப விவேகமாக இருக்கணும் அது இருக்கும் எல்லாம் பேசுகிறதுக்கு சௌகரியமாக தான் இருக்குது சுவாமி அப்படின்னு சொல்லத்தான் தோணும் ஆனாலும் மனசில் அதை டெவலப் பண்ணணும் பண்ணிவிட்டால் ரொம்ப நல்ல முறையில் இருக்கணும் ஆனா மத்தவங்க சொன்னாங்க கவலையப்பட மாட்டேங்கிறாங்களே பரவாயில்ல அவங்களுக்காக கவலைப்பட முடியுமா என்ன இன்னொருத்தருக்காக நம்ம கவலைப்படணுமா என்ன நீங்க என்ன கவலையப்படலை கொஞ்சம் கூட உங்களுக்கு அழுகே வரலையே ஏன் அப்படின்னு விளையாட்டின்னு போயிட்டே அதெல்லாம் சொல்லப்படாது அது சீக்கிர உண்மை சஜன சங்கம் சஜ்ஜன சங்கத்தினால பெரிய நன்மையை ஏற்படுகிறது அதனால் கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ அடுத்த ஸ்லோகம் அப்புறம் இன்னும் சில சாமியார் வேஷம் போட்டுருக்காங்க ஆனால் சாமியாராக இல்லை அதையும் ஒரு சாமியார் கேட்குறார் ஒரு சாமியார் இன்னொரு போலி சாமியாரை பற்றி பேசுகிறார் அதுதான் ஒரு சாமியார் இன்னொரு சாமியார் பார்க்குறாரு அப்போ சாமியார்களுக்குள்ளேயே ப்ராப்ளம் இருக்கா சுவாமி அப்படின்னு மனுஷன்றா ப்ராப்ளம் தான் மனுஷன் சாமியாராக இருந்தாங்க ஆசாமியாராக இருந்தாங்க எல்லாம் சாமியாராக இருந்தாலும் சரி மாமியாராக இருந்தாலும் சரி ஒன்று தான் ஜட்டிலோ முண்டி லுஞ்சி கேஷ காஷா பசிய மிட்டோோோோோண்ட காஷாம்பிய பூட இந்த ஸ்லோகம் ஒரு சந்யாசி சில சந்நியாசிகளை பார்த்து அவர்களை அவர்களை பற்றி சொல்லுகிறது ரொம்ப முக்கியம் என்னன்னா பஷ்ய பஷ்யத்தி மூடா ரொம்ப முக்கியம் தான் பஷ்யன் நப்பி நச்ச பஷியத்தி பார்த்தாலும் பார்க்காதவன் போல் இருக்கிறானே பார்த்தாலும் பார்க்காதவன் போல் இருக்கிறான் நிறைய பேர் தானே சொல்கிறாங்க என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாங்க அவங்க சொல்கிறாங்க என்னை பார்த்தாங்க ஆனால் பார்க்காத மாதிரி இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய குறையாக சொல்லிக்கிறாங்க அதை வந்து இன்னொருத்தட்ட போனில் சொல்கிறாங்க ஏற்கனவே இவங்களுக்கு துக்கம் இதெல்லாம் எங்கே பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கற்பனை தான் இவ்வளோ நடக்கும் சொல்ல வேண்டியதா என்ன அன்னைக்கு போயிருந்தேன்னா அந்த வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன்னா அந்த அம்மா நின்று பார்த்தாங்க ஆனால் பார்க்காத மாதிரி போயிட்டாங்க அப்பா சொல்றது அப்பிச்சனை பார்த்தும் பார்க்கவில்லை அப்படின்னா என்ன சொன்னா இவன் சன்னியாசியா போயிருக்கான் இந்த உலகத்தில் அனித்தியம்னு தெரிஞ்சிருக்கான் தெரிஞ்சுதானே அனித்தியத்தன்மையை பார்த்தான் கொஞ்ச நாள் கழிச்சு மறந்து போய் அதுல முங்கும் இல்லாமல் இருக்கிற ஒரு மீன் இவ்வுலகம் அனித்தியம் என்று அறிந்தும் அறிந்தும் அறியாதவன் போல் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஒரு மீன் இவ்வுலகம் அனித்தியம் என்பதை நன்கு அறிந்தும் உலகம் அனித்தியம் என்பதை அறியாதவன் போல அதிலே ஆழ்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் அப்படி ஒரு மீனி மெய்ப்பொருள் தத்துவத்தை நன்கு அறிந்தும் அந்த தத்துவத்திலே அவன் நிலைத்திருக்காமல் இருக்கிறான் என்பது மற்றொரு கருத்து ஆகையினால் என்னன்னா ஏதாவது படித்தவனே படித்தவனே சுலபமாக சொல்லி பு புரிய கஷ்டமில்லை படிக்காதவனே கொஞ்சம் கொஞ்சம் அவனையும் கொஞ்சம் சொல்லி விவரமாக சொல்லி சொல்லிவிடலான் இந்த ரெண்டும் படித்தும் படிக்காத மாதிரி ஒருத்தருக்காமல் பாருணும் யாராவற ஆள் அவனை ஒன்றும் பண்ண முடியாது பிரம்மாவே வந்தாலும் அவனை திருப்திப்படுத்த முடியாதுன்னு ஒரு ஸ்லோகம் சொல்கிற பர்தி அஜ்னஹா சுகம் ஆராத்யா அஜ் வந்து சுகமாக அவனை வந்து திருப்திப்படுத்தான் சுக தரம் ஆராத்யே புதஹா பூஜை பண்ணிவிடலாம் அறிவாளிய ாம் நாரையாக படிச்சிருக்கிற ஆள் இருக்கு பிரம்மா பினரஞ்சதி பிரம்மா கூட அவனை திருப்திப்படுத்த முடியாது அது மாதிரி இந்த மாதிரி குரூப் இருக்கு பஷ பஷ்யா ஏன்னா எப்படி இருக்காங்கன்னா ஜட்டிலா பெரிய ஜடையெல்லாம் வச்சுருக்கேன் அப்படியே பூமி வரைக்கும் பரண்டுட்டே போகிறது பெரிய ஜடை சும்மா அப்படி முப்பத்து ரெண்டு ஜடை இதெல்லாம் கணக்கெல்லாம் இருக்குது அது வந்து இந்த ஜட பண்ணுறதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்டெல்லாம் இருக்காங்க ரிஷிகேஷில் இந்த ஜடா ஸ்பெஷலிஸ்ட் அக்கார்டிங் டு ராமாயணம் ராமாயணத்தில் வந்து ராமர் வந்து அந்த வனவாசம் போகும்போது ஜட பண்ணிக்கிறார் தன்னுடைய தலைமுடியெல்லாம் ஆலம் பால் இருக்குல்ல அந்த ஆலம் பாலை எடுத்து முடிய சேத்து இப்படின்னு சேத்தா போகணும் அவ்வளோதான் ஜடையாகிடும் அதுக்கப்புறம் அவ்வளோதான் தொங்குவது தனித்தனி அங்கங்கே தொங்கின்னு இருக்கு உள்ளுக்குள்ள பேணு சமஸ்தமும் இருக்கும் அப்புறம் வந்து இது ஜடா ஜெடா வல்லபர் இவர் வந்து நிறைய ஜடையை வச்சிருக்காரு சிவபெருமானுக்கு முப்பத்தி ரெண்டு ஜடைகள் இருந்தனர் சாஸ்திரப்படி அது ஜடை போட்டுக்கிறதுக்கு மந்திரமெல்லாம் இருக்குது அப்படிலாம் போட்டுக்கிட்டு சில வருஷங்கள் தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுக்கணும் நந்தி கிராமத்துக்கு வந்து தான் கவனம் பண்ணிவிட்டாராம் யார் ஆ ராமர் பதினாலு வருஷ காலம் ஜடையோடு தான் இருந்தார் இந்த வனவாசத்தை அனுஷ்டிக்கிறதுக்காக விதி ஜட்டில ஜட்டில ஒரு டைப்லாம் வச்சுட்டு காவி கட்டிட்டு முண்டி முண்டின்னா தலையை மட்டும் அடிச்சிருக்கான் முண்டி லுஞ்சித்தேசா தலைமுடிய ஒன்னொன்னா கையினால எடுத்தாள் இதெல்லாம் வந்து இவர் வந்து புத்திசத்தையும் ஜெயினிசத்தையும் இன்டைரக்டாக ஹர்ட் பண்ணுறார் இன்டைரெக்டாக என்ன டைரெக்டாகவே சொல்லலாம் அதனால் இது ஹிந்துஸ்லேயும் உண்டு வேத வேதத்தை ஒத்துக்கிற குரூப்லேயும் உண்டு வேதத்தை ஒத்துக்காதவங்களையும் உண்டு அவங்களையும் ரெண்டு குரூப் எங்கேயுமே நல்லவங்க கெட்டவங்கிறது எல்லா துறையிலையும் உண்டு தவிர்க்க முடியாது ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் முண்டி லுஞ்சித கேசகனா கையினால் இந்த முடியை ஜெயின் எல்லாம் அவங்க தான் ஒன்று ஒன்றா எடுக்கிறது அது ஒரு பிராண வேதனை அது ஒன்று ஒன்றா எடுக்கிறது லுஞ்சி த லுச்சி தன்னா என்ன அர்த்தம் கேஷகன்னா முடி லுஞ்சி தண்ண பிக்கிறது அது வந்து கையினால் எடுத்தல் பிக்கிறதுங்கிறது எப்படி எழுதுறது தமிழில் பீக்கிறது எப்படிதான் எழுதணும் எப்படி எழுத முடியும் ப்ளக் பண்ணுறது ஆ அது இங்கிலீஷில் சொல்லி ப்ளக் பண்ணுறது ஒவ்வொரு ஹேராக ப்ளக் பண்ணுறது அப்புறம் அதுக்கப்புறம் என்ன காஷாயாம்பர பகுக்ருத்த நல்ல காஷாய வஸ்திரத்தை நிறைய கட்டின் இருக்கிறார் காஷாய அம்பரம் துணி காஷாயம்னா காவி பகுக்கிருத்த வேஷகா வேஷம் போடுறார் இதெல்லாம் என்னென்னா உதர நிமித்தம் பகுக்ருத்த வேஷகா சாப்பாட்டுக்காக இவர்களெல்லாம் வேஷம் போடுகிறார்கள் ஹியுதர உதாரண வயிற்றுப்பாட்டுக்காக பகுக்கிருத்த வேஷா இவர்கள் தத்துவத்தை சிந்திக்கிறதும் இல்லை இது பண்றது இல்லை அதனாலதான் சில வந்து ஆரம்பிச்சோன்னு கொஞ்ச நேரம் ஆக பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கும் சினிமா கதை வரும் வேதாந்தத்தை தவிர சாஸ்திரத்தை தவிர எல்லாம் பேசுவார் அப்படிலாம் பண்ணினா சன்னியாசர்மத்துக்கு விரோதம் ஆயிடும் இல்லை ஒரு லிமி அதெல்லாம் வந்து தர்மத்தை மீறினா பெரிய பாவம் ஆகிடும் அதனாலதான் சொல்லுகிறார் இவ்வளவு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்கு வந்திருக்கான் வீடு வாசலையெல்லாம் விட்டு இதுக்கு வந்திருக்கான் ஆனால் அந்த பழைய வாசனை விடமாட்டேங்கிறது ஆனால் அங்கேயும் போக முடியல இங்கேயும் கன்டினியூ பண்ண முடியல இது ரெண்டும் கெட்டானா இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இப்படியே கண்டின்யூ ஆகுது இது அப்படி தான் வரும் இப்படிலாம் இருப்பாங்க என்றைக்கும் இருக்கும் நீங்கள் வேணால் ரிஷிகேஷில் போய் பாருங்கள் தெரியும் நிறைய இருக்குது இல்லை பஷனை பசத்தி மூடா இங்கே தான் நிறைய சன்னியாசிகள்லாம் இருக்கிற இடம் நீங்கள் அந்த சன்னியாசிகளை வந்து பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் யாருக்கு சரியான சன்னியாசி யார் சரியான சன்னியாசி இல்லைங்கிறது சிரமம் கொஞ்சம் சில சமயம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் பார்த்தா சாதாரணமாக இருப்பார் ஷட்தர்ஷனாச்சாரியராக இருப்பார் பெரிய மகா பண்டித்தராக இருப்பார் இன்னொருத்தர் வந்து பார்த்தா பிரமாமா வேஷம் இருக்கும் ஒரு மந்திரமும் தெரியாது ஒரு ஸ்லோகமும் தெரியாது அப்படியே ஆடும் ஆனால் ரெண்டு பேரும் கூட்டத்தில் இருப்பாங்க உங்களுக்கு என்ன தெரியும் ஏதோ இதுக்குள்ள யாரோ ஒருத்தர் நல்லவங்க இருப்பாங்கன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ண வேண்டியதான் காஷாய தண்ட மாத்திரேன எதி பூஜ்யான விதி காஷாயமும் தண்டத்தையும் பார்த்த மாத்திரத்தில் நமஸ்காரம் பண்ணணும்னு விதி இருக்கு அதனால் நம்ம பண்ணிடுறோம் அந்த புண்ணிய பாபம் அவங்கள சேர்ந்து ஆகையினால் இப்படியெல்லாம் ஜனங்கள் பலவிதமாக இருக்கிறார்கள் ஆகையினாலே மனிதனே நீ மொட்டை அடிக்கிறது முக்கியமில்லை திட போடுறது முக்கியம் இல்லை முடிய பிடுங்குறதெல்லாம் முக்கியம் இல்லை வேஷம் காஷாயம் போடுறதெல்லாம் முக்கியம் இல்லை கோவிந்தனை தியானம் ஒன்றா கோவிந்தனை வழிபட கற்றுக்கொண்டாயானால் இதை பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி ஒன்றும் பாதிக்காது ஆகையினால இப்படியும் போய்விடுகிறார்கள் சிலர் எனவே கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ பகவான நீ நல்லா பூஜை பண்ணாதான் உனக்கு சரியான வழியில் போக முடியும் இல்லாட்டி நீயே நாளைக்கு பின்னாடி ஐயோ நான் இந்த மாதிரி வழியில் போயிட்டேனேன்னு வருத்தப்படக்கூடிய நிலை ஏற்படக்கூடாது ஆகையினால கோவிந்தனை பஜனை பண்ணு நிறைய பெயர் பல இருக்கிறார்கள் கோவிந்தம் பஜ கோவிம் பஜ கோவிளக்கிறதுக்கு சாமியாரளை பத்தி சொல்லாம் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் அதாவது இந்த வாழ்க்கைக்காகவே தன்னை ஒப்படைத்தவர்கள் கூட அந்த வாழ்க்கையினுடைய பெருமையை உணராமல் திடீரென்று மாறி விடுகிறார்கள் வயிற்றுக்காக வேண்டி அவர்கள் பொய்யை மெய்யாக்குகிறார்கள் மெய்யை பொய்யாக்குகிறார்கள் அந்த கடைசியில் என்னென்னா எல்லா இடத்துலையும் கைரேகை பார்க்கப்படும் போட்டிருக்காரு சாமியார் அப்போ சன்னியாசி வந்து இப்போ நாங்களே வந்து இந்த அதுவும் முக்கியமாக பிளேனில் தான் பிளேனில் நுழைஞ்சோன்னே இந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்து கையை நீடுறோம் கையை பாருங்க ஏதாவது தெரியுமா என்ன தெரியும் ரேகை தான் தெரியலை முன்னாடி முன்னாடி தான் தெரியலை சாமியார்னாலே கைரேகை பார்க்குறவன்னு வச்சுட்டாங்க அப்படி ஆயிடுத்து பாருங்கள் சாமியாருன்னா அவர் பிரம்மத்தை தெரிந்து கொண்டவர் யாருக்கா தெரியுமா அவரே பிரம்ம தான் தெரிந்து கொண்டவர் தத்வஜானி அந்த மாதிரி பிலாசபர் சன்னியாசின்னு சொன்னால் பிலாசபருங்கிற புத்தி எத்தனை பேருக்கு வருது சொல்லுங்க அப்போ ஃபிலாசபருங்கிற புத்தி வருமா வராது சாமியாருன்னா அவருக்கு மூணு காலமும் தெரியுமா மூணு காலமும் தெரியுமா அதுக்கப்புறம் ஜோஸ்யம் தெரியுமா வைத்தியம் தெரியுமா இதுதான் நிறைய ரிஷிகேஷில் முழுக்க இங்கே கைரேகை பார்க்கப்படும் இங்கே ஜோஸ்யம் ஜோஸ்யம் ஜாதகம் எல்லாம் இதுதான் பகுக்கிருத்த வேஷகாங்கிறது அந்த அர்த்தத்தெல்லாம் சொல்கிறது இதெல்லாம் சன்னியாசியினுடைய தர்மம் இல்லை ஜோசியம் பார்க்கப்படாது சன்னியாசி வந்து ஜாதகம் பார்க்கப்படாது சன்னியாசி வந்து வைத்தியம் பார்க்கப்படாது இந்த அப்புறம் வந்து சில சமயம் இப்படி போயிடும் இந்த ரசம் மணி கட்டுறேன்னு சொல்லி ரசவாத வித்தை அந்த மூலி இந்த மொழியெல்லாம் தேய்ச்சி கடைசியில் என்ன சன்னியாசி என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அத்தனையும் பண்ணுவாங்க ஜனங்களும் என்னன்னா சன்னியாசியை பார்த்த உடனே அதுதான் அதனாலதான் நிறைய சாமியார்கள்லாம் இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க ஜனங்களுக்கு இது தெரியுமோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற விஷயம் ஜனங்களுக்கு தெரியுமோ தெரியாது அப்போ ஜனங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனே என்ன சன்னியாசியை பார்த்த உடனே போனால் விபூதி கொடுப்பாரா விபூதி கொடுத்தா குழந்தைக்கு குணம் அதெல்லாம் ஆகும் அதெல்லாம் நல்லதான் ஆனால் அவருடைய மெயின் இது என்ன முக்கியம் என்ன கூடாதுன்னு சொல்லலை மெயின் என்ன முக்கியம் அதை விட்டுட்டார்னா சன்னியாசர்மத்திலேருந்து நல்விடுவார் அதனால் இது வேஷமாக போயிடக்கூடாது இந்த லைஃப் ஆகவே கோவிந்தனை பாடி இந்த வாழ்க்கையை நன்றாக வைத்துக்கொள் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து அடுத்த ஸ்லோகம் திரும்பவும் வயசான கிழவனை பார்த்து சொல்கிறார் சாமியார்களை பார்த்து சொன்னார் ஒரு வயசான கிழவனை பார்க்குறார் ஒரு சாமியார் வார் இத்தனை வயசாகிடுது ஆசை போக மாட்டேங்கிறது பழைய அந்த ஹோட்டல் வாசலே போய் நிற்கிறாரு ஆவணம் திட்டு திட்டுன்னு திட்டுறான் இல்லாட்டி வீட்டிலேயே வச்சுங்களேன் அந்த பொண்ணும் அந்த அந்த என்ன அந்த மருமகளடோ நீங்கள் கொஞ்சம் சும்மா இருந்து அப்புறம் போடுறேங்கிறது இவர் அங்கே போய் என்ன ஆச்சா ஆச்சா பார்த்துட்டே இருக்காரு திரும்ப அந்த கோபம் இரிட்டேஷன் அதிகமாக இருக்குது அப்போ என்ன கிடைக்கிற டயத்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு மணி நேரம் இது விவரம் தெரிஞ்சால் சும்மா இருக்கக்கூடியதோ நடக்குது நிறைய வீடுகள் பெரிய பணக்கார பருவம் ஆனா அவருடைய கேது எப்படி பணத்தினால சந்தோஷம் இல்லைங்கிறது இதெல்லாம் நல்ல பிரமாணங்கள் நேர்ல பார்த்தா தெரியுது அடுத்த ஸ்லோகம் அங்கம் கலித்தம் பலித்தம் முண்டம் தசனம் ஜாத்தம் துண்டம் ாதி தண்டம் திஞ்சியஷம் அங்கம்ல பலித்தீன ீீீண்ட த முஞ்சியாஷபிண்டம் பந்தவிந்தம் விளக்கா பிரம் பூர்ணமூர் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணமேவிஷ் ஓரி ஓ